நீங்கள் செய்திருக்கிற்கண்டனை கிடைக்கும் எனக்கு முஸ்லிம்கள் தான் சொன்னார்கள் முஸ்லிம் உலக சொன்னார்கள் முஸ்லிம் முஸ்திகள் இந்த நாட்டிலே வேறு யாரும் அப்படி ஹராம் என்று சொன்னதாக இல்லை வரலாற்றிலேயும் அதற்கு கொடுத்தார்கள் அதே சந்தர்ப்பத்தில் அவர்களும் கைது செய்யப்பட்டார்கள் அதே நேரத்தில் அஷ்வாக்குல்லா ஹானும் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு அவர் ஜெயிலை அடைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு சோதனை விசாரணைகிறது எல்லா காலத்திலுமே விசாரிப்பவர்களை பொறுத்து விசாரணை அமைகிறது முடிவு செய்யப்பட்டு தூக்கு தேவியும் அறிவிக்கப்பட்டு விடுகிறது அப்பொழுது பகத்சி என்று தூக்கில் ஒருவர் உண்மையிலே பாராட்ட வேண்டும் அவருடைய செய்தி அவர் அஷ்வாக்கு செய்யவும் இரவு பகலாம் கடைசியாக தூக்கு போது சோதரிகளை யாபகம் வைக்க வேண்டும் நம்ம சொல்லிட்டு போவோம் சரித்திரேக்கு போகத்தோடு போகிறார் அதே போல அவர்கள் அழிவதைத்தான் வாழ்வத நினைத்தார்கள் ாலும்ார்த்தன்ண்டனை கிடைத்தாலும்ந்தோசப்பட்டுவான் என்னை பொதான் எனக்கு தேவையானது என்று சொல்லி அந்த தூக்கு தண்டனையை இன்முகத்தோடு வரவேற்பது மட்டுமல்ல அவர்கள் சொன்னார்கள் அப்படி நீங்கள் தூக்கிலே என்னை போட்டுவிட்டால் தூக்கிலே போட்டு விட்டால் தூக்கு போட்ட பிறகு உங்களுடைய பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய துணி என் மீது போர்த்தப்படக்கூடாது என்பதற்காக நான் என்னுடைய கவன்துணி கையிலே கொண்டு வந்திருக்கிறேன் சொல்ல முடியுமா இருக்காவது துணி போய் வாங்கி வச்சுக்கலாம் இன்னைக்கு போகும்போதே எங்களை கம்பன் துணி வாங்கிட்டு போங்க வீட்டுக்கு நான் கேட்டாங்க என்ன கபன் துணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் சொல்லாதீங்க சொல்ல சொன்னு சொல்லாட்டாலும் வர்ற போதுதத்து வரும் முந்தி வராது பிந்தி வராது ஒரு வினாடி முந்தவை செய்யாது பிந்தவ செய்யாது சோதர்களே நாம் ஈமனை பாதுகாக்க வேண்டும் உரிமைகளை பாதுகாக்க சொல்கிறது மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க சொல்கிறது மக்களுடைய வீதியை பாதுகாக்க சொல்கிறது தர்மத்தை பாதுகாக்க சொல்கிறது சொல்லவில்லையா அல்ல யாயு அல்லது நீங்கள் அல்லாவுக்காக வேண்டி எந்த ஒன்றையும் நிலைத்து வைத்து நிற்க செய்து அதை விழாப்படியாக நிலைத்தல் மனத்தை தளரவிடக் கூடாது நீங்கள் அதற்காக வேண்டி பசி பற்றிய பார்க்க கூடாது நீங்கள் செய்ய தயாராக இருக்க வேண்டும் பின்வாங்க அடுத்த சமுதாயத்தின் மீது கொண்ட கோபம் உங்களை நேர்மையை விட்டு மாற்றிவிடக் கூடாது தனிப்பட்ட நபர் செய்திருந்தால் திருடுகிறான் அதற்காக செய்த குற்றம் மது வருந்து முஸ்லிம் விபச்சாரம் இன்றைக்கு எப்படி சில பெயர்களை தீவிரவாதி போர் தொற்றம் தெரிகறானாம் பத்தியே போடுறான் அவர் கிரிக்கெட் விளையாடுறான் அவரேங்க தீவிரவாதியான இங்க நாட்ல எங்க பார்த்தாலும் அல்கொய்டா அல்கொய்டா அல்கொய்டா அல்கொய்டா அரபிய ஒரு வார்த்தை கிடையாது இந்த கொய்டா மம்பே பூ கொய்டா கொய்யா கொய்யாப்பழத்தை கொய்டா கொய் கொய்ந்தல் அதான் சொல்றது அது கொயேரி கொயேரின்னு சொல்றது இங்க அல்கொய்டா என்னமோ இங்கிலீஷ்ல போட்டு அத போடுவாரு நீதிமன்றும் அவருக்கு தண்டனை தலையை கொய்துவது நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம் நாங்கள் துரோகம் செய்திருப்படி முகது இப்படியாக முஸ்லிம் உலமாக்கள் பெரிய பெரிய மோலானாக்கள் பெரிய பெரிய அவர்கள் செய்த தியாகங்கள் இருக்கிறதே சாதாரண வெள்ளி சகோதரர்களே மோலான அகமதுல்லா மதராசி தமது தென்னாட்டை சேர்ந்தவர் மதராசி சேர்ந்தவர் இன்னைக்கு சென்னை என்று ஆகிவிட்டது இன்னைக்கு சென்னை அடுத்த வாரமா என்ன தெரியல முன்னூத்தி ஆண்டு கொண்டாட போறாங்க சென்னை உற்பத்தி அப்ப என்ன தெரியுது முன்னூத்தி வருஷத்துக்கு முன்னால சென்னை இல்லைன்னு தெரியுது எனக்கு அதான் புரிஞ்சது மத்திய பிரியோ போய் அழகிற்கு போய் அந்த போய் அவர் பட்டப்பாடு அவர் எழுதி எழுத்துக்கள் அவர் செய்த தியாகங்கள் சோதரனை இதே போல இந்த கர்நாடகத்தைச் சேர்ந்த வேங்கை திப்பு சுல்தான் அவர் சைதான பிறகு அவரை கொள்ளுவதற்கு எடுத்துக்கொண்ட சாதாரணமானதல்ல எப்படியோ கொண்டு விட்டார்கள் கூடவே இருந்து குடிமறித்தவர் ஏராளம் இன்னைக்கு சோதர்களே நிறைய பேர் கூடவே இருந்து குடிமெரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாரு நாளைக்கு இவர்களை கருவருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் அவனுடையே நண்பர்களே நீங்கள் எங்கே இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள் கடைசி வரை கடைசி வராது என்று சொல்லிக்கொண்டு இருப்பார்கள் அது அந்த பழக்கம் அது வரும் எப்படி சொல்லியிருந்தாங்க அதுவும் போச்சு இப்ப என்ன காரணம் தெரியாத சோதரிகளை தெரியாதன எங்களுக்கு தெரியும் காரணம் தூத்தி முழுக்க வந்தே ரஹவானே நல்லதே அன்றே டிஆர்க்கு நாடு கிராய் ஆட்சி கொடுக்கிறாய் நீ யாரை விட்டு நாடு ஆட்சி பெறுகிறாய் சகோதரனே நான் 이르திக வருகிறேன் இப்படி ஆட்சியில் 1856 லே बहादुर शाह கடைசி மன்னர் இந்தியவினுடைய இந்த நாட்டை விட்டு துறத்தபடுகிறார் என்ற செங்கோட்டை 123 ஏக்கரில் கட்டப்பட்டதோ ஷாஜஹானார் 121 ஏக்கர் அவன் கட்டி அரண்மனை 121 ஏக்கர் ಅದிலே அரண்மனை கட்டி அவன் இருந்தான் என்று சொன்னார் இன்றைக்கும் வேறொரு அது போன்ற ஒரு இடம் இந்தியாவிலே காட்ட முடியாது செங்கோட்டை போன்ற ஒரு இடம் அதே போல தாஜ்மஹால் இந்த பக்கம் தன்னுடைய மனைவிக்கால் இன்னைக்கு காதல் காதல் சாகரம் சோத்தால் எடுத்த பிண்கங்கள் என்னடா காதல் ரெண்டு நாளைக்கு கொண்டாட்டம் காதலுக்கு மரியாதை உங்களுக்கு எப்படி தெரியல போஸ்ட் நானும் நீங்க தான் பாத்தீங்களா நான் அது மட்டும் தான் பாப்பேன் ஷாஜஹானுக்கு அந்த பெண்ணின் மீது அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது தரித்திரம் நீண்டது அந்த காலத்திலே ஒரு பௌர்ணமி இரவிலே போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே கண்ணாடி கோப்பைகள் இந்த பானுவை பார்த்தார் அந்த பானு அங்கே விட்டுக் கொண்டிருந்தது கண்ணாடி கோப்பைகளை அப்போது அந்த பாணுவை பார்த்தவர் கோப்பையில கோப்பை வைத்திருந்த பெண்ணை கண்டு அதை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசை வந்து விட்டது எனவே அப்படியே பார்த்துக் கொண்டிருந்தவர் அந்த பெண்ணிடத்திலே போய் கேட்டால் இந்த கண்ணாடி கோப்பை என்னவில்லை என்று கேட்டார் அந்த பெண்ணுக்கும் புரிந்துவிட்டது பெண்களை ஆண்களை பெண்கள் ஆண்களை நன்றாக புரிந்து கொள்கிறார்கள் பெண்கள் ஆண்களை நன்றாக புரிந்து பெண்கள் பகலிலும் உணர்வோடு இருக்கிறார்கள் இரவிலும் உணர்வோடு இருக்கிறார்கள் ஆண்கள் தான் இரவுடன் உழறிக்கிட்டு பெண்கள் இருபத்தி நாலு மணி நேரம் இயற்கை உணர்வோடு இருக்கிறான் புரியாது என்ன வேலையானாலும் உன் கைப்பட்டா அது வெறுக்கிந்தமாவா இருக்கும் அது வேறு மாறி போச்சு நீ என்ன வேணாலும் உன் கைப்பட்டா அது வெறுக்கிந்தமாவா இருக்கும் அதுக்கு வெளியே கூடி போச்சு நீ என்ன வேணாம்னு சொல்லு அவரும் அனுமதி அந்த பெண் வீட்டுக்கு வந்த உடனேயே சொன்னார் இனி உன்னுடைய தாஜ்மஹால் முன்தாஜ் தான் தாஜ்மஹால் பதினாறு குழந்தைகளை பெற்றின் மீது என்னோட முதலாயர்கள் இந்தியாவை காலத்தை நான் கேட்கிறேன் பிரிட்டிஷார் நூத்தி ஐம்பது வருடத்தில் உள்ள யாராவது பிரிட்டிஷ் ஆட்சியிலே கூட கடைசி வரை கூட ஏதாவது முகலாயருடைய ஆள முடிந்தது வெளியேற்றுகிறவரை முகலாயருடைய கேராவிலே தான் நினைக்கவில்லை நான் சொல்லுகிறேன் நாங்களும் இன்று வரை கூட இரண்டாயிரத்தி ஆயிரம் நாங்கள் இந்த நாட்டை நாடாக நினைக்கவில்லை நாங்கள் நாட்டுக்கு நாங்கள் அல்லாஹருடைய விசுவாசிகள் நாட்டுக்கும் விசுவாசிகள் சொல்லால் எங்களுடைய சுவாசமே விசுவாசம் தான் உரிமைகளிலே கை வைக்கப்படும் இந்த நாட்டிலே இருக்கும் அல்லது நாங்கள் வெறும் சிறுபான்மையில எங்களை ஒதுக்கிவிட முடியுமா நாங்கள் ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும் இங்கு கூட எங்கே முஸ்லிம்கள் ஒன்று சேர்கிறார்களோ அங்கேதான் வெற்றி கிடைக்கிறது என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் உள்ளத்தால் ஒன்று இருக்கிறார்கள் அவர்கள் ஜுமாவுக்கு வரும் பொழுது நிகாவுக்கு வரும் பொழுது வரும் பொழுது ஒன்றுபட்டுத்தான் இருக்கிறார்கள் வேறுபாடு என்பது முஸ்லீம்களுக்கு இடையிலே இல்லை எனவே முஸ்லிம்கள் ஒன்றுபட்டால் அது நாட்டுக்கு நன்மை தரும் என்ற காரணத்தினால முஸ்லிம்களுக்கு அந்த வீராச்சாரப்படி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தையும் எங்களுடைய உரிமைகளையும் எங்களுடைய வாழ்வியல் உரிமைகளையும் எங்களுடைய உரிமைகளையும் நீங்கள் கொடுத்துக் கொண்டு இருப்பீர்கள் விசுவாசத்தை நாங்கள் குறைத்து ார் என்ன செய்யும் இது பெண்களுடைய உரிமை அல்ல பெண்களுடைய உரிமையை பறிக்கிறீர்கள் பெண்களுடைய மானத்தை பறிக்கிறீர்கள் பெண்களை மான பங்கப்படுத்துகிறீர்கள் எங்கே பெண்களை நீங்கள் நீதியில அடைய விடுகிறீர்களோ ஐரோப்பியருடைய கலாச்சாரத்தின்படி பெண்களுடைய மானத்தை பங்கப்படுத்துகிறீர்கள் உள்ளத்துக்குள்ளே நம்மை அறியாதவாறு நமக்கே தெரியாது பாட்டு ஒரே பாட்டு தான் இருக்காரு ஏதோ ஒரு சில பாட்டு தத்துவ பாடுகள் சுருகாட்டுல பாட்டிக்கிட்டே போவா அப்படி வேண்டாம் சில பாட்டு இருக்கான் அது இங்கே நம்ம இடையில பாக்க ருசிக்கு சாப்பாட்டுலேட்டா அங்க இருந்து பாட்டு வருதுங்க நினைப்பீங்க அவன் படிச்ச மோசமா நினைக்க மாட்டேன் வருது நான் என் மகிட்டு சொன்னேன் வச்சிருக்கேன்னு சொன்ன அவர் சொன்னாரு இந்த போன்லயே அவர் ஏதோ ஒரு போன் வச்சிருக்காரு வேற மாத்த முடியாது ாரிசை கலை அவரு அழுது குழி தோண்டி என்னன்னு பார்த்தார் பார்த்தது கேட்டு கேட்க சொன்னார் முகன இம்மிசை கச்சரிகார்கள் தங்களோட இம்மிசை சாதனங்களை கொட்டி புதைச்சு கொண்டிருக்கார்கள் நீங்க மேகான்னு சொல்லிட்டதனால நீங்க తొలిவே போச்சே அப்பின்னு அவங்கள அறுதிக்கிட்டாங்க எதுக்காக அப்படி செஞ்சாங்கன்னா அவருங்க சை பார்த்து அந்தராவ பட்டு சரி வச்சுங்க பாடிக்குன்னு சொல்வாரின்னு இவரே என்ன சொல்றார் தேவிங்கள குழி தோண்டறது பத்தாது இன்னொரு 6 அடி சேர்த்து தோண்டி பதைக்கு சொல்லுனு செட்பனார் தோண்டன குழி பத்தாது இன்னொரு 6 அடி தேனிக்கோ அது சேர்த்து தோண்ட சொல்ல இப்படி செய்து சில காரணத்தினாலே அவருக்கு செங்கோட்டைக்குள்ளே போகிறான் செங்கோட்டைக்குள்ளே போகும்போது அங்கே பகாதூர் ஷாவை பகதூர் ஷா இடத்திலே இருந்த அந்த எல்லாம் எடுத்துக்கொண்டு கடைசியாக பகாதூர் ஷாவுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு விடை கொடுத்து அனுப்ப அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு தோன்றியது எல்லாவற்றையும் எடுத்து விட்டோம் அந்த கோஹேனூர் அதாவது பிரகாசம் பிரகாச மலை இப்ப அத சொல்ற எப்படி சொல்றாங்க கோஹிலூர் ஒரு ஊர் மாதிரி ஆகி போச்சு வருது கோகிலூர் இல்ல கோஹே நூர் பிரகாச மலை அப்படிப்பட்ட வைரவது அந்த ஒரு வைரம் இருந்தாலே வாழ்க்கை முழுவதற்கும் போது அந்த வைரம் மட்டும் புத்திசாலிகள் பற்றும் அவடெல்லாம் புத்திசாலியா இருந்தான் அப்ப சொன்னா மகாதர்ஷாட்ட எங்க நாட்டு பழக்கம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டா தெரியலையுன்னா எங்க நாட்டு பழக்கம் மன்னருக்கு மன்னர் விடை கொடுத்து தலைப்பாவை மாற்றிக்கொண்டது பழக்கம் சொன்னார் ஒண்ணே <là> சொல்ல நாங்கள் எங்கள் உயிரும்டலிலே ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் போராடுவோம் என்று சொல்லிக்கொண்டு அல்லாத செய்து கொண்டு நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கித் தந்தவர்களுக்கு நான் நன்றி செலுத்திக் கொண்டு நூல் சம்பந்தப்பட்ட அதில் உள்ள ஒரு ரத்தனம் ஒரு கோடி ரூபாய் ஒரு அன்பளிப்படும் வேண்டும் இப்ப அதாவது இந்திய விடுதலை போரில் இஸ்லாமியர்களின் பங்கு இந்த மகுடத்தில் இறைவனுடைய கிருபையால் பல்வேறு ஆலிம்கள் உங்கள் மத்தியிலே மிக அரிய தகவல்களை எடுத்து வைத்தார்கள் நாம் உண்மையிலே ஒன்றை புரிந்து வேண்டும் இந்த நாட்டினுடைய சுதந்திர வரலாறு என்பது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நானூற்றிலிருந்தே தொடங்கிவிடுகின்றது எப்பொழுது வாஸ்கோடாமா இந்தியாவிலே வந்தாரோ அன்றைக்கு அவரை விரட்டுவதற்காக கடலிலே கடற்படையை நிறவி அதன் மூலமாக வந்த அந்நியர்களை விரட்டுவதற்காக வேண்டி அவர் எடுத்த முயற்சி பல நூறு ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது கடைசி கட்டமாகத்தான் காந்தியடிகள் வருகின்றார் அதற்கு பிறகுதான் இந்தியாவிலே அகிம்சை முறையில் நாம் இந்த சுதந்திர போராட்டத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற வேட்கை உணர்வு மிகுந்து காணப்பட்டது ஆனால் அதற்கு முன்னால் உள்ள எல்லா வரலாறு மறக்கடிக்கப்பட்டு விட்டன மறைக்கப்பட்டு விட்டது காரணம் அந்த வரலாறுகளில் முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் தங்களுடைய முழுமையான பங்களிப்பை செய்தார்கள் என்ற ஒரே காரணம் இந்த வரலாறுகளை நாம் மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் அந்த வரலாறுகளில் மிக அதிகமாக உலமாக்கல் பங்கெடுத்திருக்கின்ற மதரசாக்களை விட்டு தாங்கள் இருந்து கொண்டிருந்த பள்ளிவாசல்களை விட்டு தாங்கள் செய்து கொண்டிருந்த வணக்க வழிபாடுகளை விட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் தூக்கி இந்த நாட்டிலே கிளர்ச்சி செய்தார்கள் அதன் காரணமாக ஹதரத் அவர்கள் சொன்னதை போன்று லக்னோவில் இருந்து டெல்லி வரை உள்ள அனைத்து மரங்களிலும் ஆளும்கள் ஒவ்வொரு மரத்திலும் ஒவ்வொரு ஆளுமினுடைய பிணம் தூக்குமாட்டி தூங்க விடப்பட்டிருந்தது ஆசிரியர் ஒப்புக்கொள்கின்றார் பிண வாடகை வந்து கொண்டிருந்தது ஏன் இந்த வாடகை வருகின்றது என்று நான் அங்கு சென்று பார்த்த பொழுதுதான் தெரிந்தது அங்கே பிணங்கள் எரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தன அருகிலே தொண்ணூறு ஆளும்கள் நிர்வாணமான நிலையில நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள் சிறிது நேரத்திலே அவர்களையும் தூக்கி அந்த நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டது அவர்களும் பொசுங்கி சாம்பலானார்கள் இத்தனை ஆளும்களினுடைய இன்னுயிர்களை மிக கொடுமையாக சித்திரவதை செய்து மிக வன்மையான முறையிலே அவர்களை கொலை செய்ய கொலை செய்து இந்த நாட்டினுடைய சுதந்திரம் இன்று வந்திருக்கின்றது நம்முடைய இரத்தங்களாலும் முஸ்லிம்களினுடைய எலும்புகளின் மீதும் அவர்களை பிணமாக்கிய தசைகளின் முஸ்லிம்கள் அந்நியர்கள் என்று முத்திரை குத்தப்படுகின்றார்கள் இதிலிருந்து அவர்களை மீட்பது நம்மை மீட்பது நம்மீதுதான் கடமையாகும் எனவே சுதந்திர வரலாற்றினுடைய முழு பக்கங்களையும் இந்த சமுதாயத்தினுடைய முற்றத்திலே நாம் விரித்தாக வேண்டும் எந்த இடங்களில் அதை பற்றி நமக்கு தேவைப்படுகின்றதோ அந்தந்த இடங்களில் அதனுடைய விளக்கங்கள் கொடுக்கப்பட வேண்டும் யார் யாருக்கு அந்த சுதந்திர வரலாறுகள் மறைக்கப்பட்ட பாடங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றனவோ மீண்டும் சுதந்திரம் மறு உயிர் பற்றி எழுப்பப்பட வேண்டும் இங்கே மிக முக்கியமான விஷயம் ஒன்றையும் கூறிக்கொள்ள வேண்டும் வெளியில் இருந்து அதே அந்நிய நம் மீது போர் தொடுத்திருக்கின்றான் அந்த போர் கலாச்சார போராகவும் இருக்கின்றது சில நேரங்களில் சில நேரங்களில் அவன் நேரடியாகவும் பொருக்கின்றான் இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது கலாச்சாரம் எப்படி உடை அணிய வேண்டும் என்று அவன் சொல்லித் தருகின்றான் எதை குடிக்க வேண்டும் என்று அவன் சொல்லித் தருகின்றான் எதை சாப்பிட வேண்டும் என்று அவன் சொல்லித் தருகின்றான் இந்த நாடு நம்முடைய நாடு நமக்கு கலாச்சாரம் இருக்கின்றது அத்தனை கலாச்சாரத்தையும் பால் அடிப்பதற்காக வேண்டி அங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வீடுகளிலே பானங்களிலே இருபத்தி மடங்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட இருபத்தி மடங்கு அதிகமாக அதிலே பூச்சிக்கொள்ளும் இருந்து கலக்கப்பட்டிருக்கின்றது முஸ்லிம்களாகிய நாம் அவனுடைய பானங்களை எந்த அளவிற்கு நாம் அதை முழுக்க முழுக்க தூக்கி எறுகின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் அந்த பானங்களில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வருமானமும் இஸ்ரேலுக்காக வேண்டியும் யூதர்களுக்காக வேண்டியும் முஸ்லிம்கள அழிப்பிற்காக வேண்டியும் அது செலவிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே அதை நாம் புறக்கணிக்க வேண்டும் நம்முடைய நாட்டிலே வந்திருக்கின்ற அந்நிய கலாச்சாரத்தை எங்கு பார்த்தாலும் பெண்கள் நம்முடைய பெண்கள் நம்முடைய விரும்பி உடைகளை வாங்கி கொடுக்கின்றார்கள் அந்த உடைகள் முற்றிலுமாக நம்மிடத்திலிருந்து நீங்க வேண்டும் எனவே இப்படிப்பட்ட கலாச்சார போரை நாம் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு நாம் முறியடித்து விட்டோமே ஆனால் இந்திய நாடு மீண்டும் தனக்குரிய பழைய பண்பாட்டிலே மேலோங்கி நிற்கும் அதற்கு இந்திய நாட்டினுடைய அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்த அந்நியனுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும் செயல்பட வேண்டும் இறைவன் அனுபவிக்கின்ற திறனை நமக்கு தந்தாக இந்த நாட்டை எல்லா விதமான வளமும் கொளிக்கக்கூடிய நாடாக மாற்றி அருள் புரிவானாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சாதி சண்டைகள் சமய சண்டைகள் மத மோதல்கள் பிறருக்கு ஒவ்வாத மிகவும் வன்முறையான போக்குகள் அனைத்தையும் ஒளித்த அருள் புரிவான சகோதரத்துவத்தோடு பண்புகளை கொடுத்த கூறி என்னுடைய நன்றி உரையையும் இந்த மாநாட்டையும் நிறைவு செய்து கொள்கின்றேன் அசாலாம் سُبْحَانَكَ اللَّهُمَّ بِهِمْدِكَىٰ نَشَهْدُ وَنْ لَا إِلَٰهِ إِلَّا استَغْفِرْكَ نَتُوبِ إِلَيْءٍ سُبْحَانَ رَبِّكَ رَبِّ الْعَزَتِ يَمَّا يَسِفُونَ وَسَلَامُ عَلَى مُرْسَلِينَ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِ